நீர் இருக்க மடமங்க மீர் கிளிகள் தாமிருக்க மதுகரமெல்லாம் யான் ஆறிருக்கணும் ொரு வஞ்சமற்ற துணையில் ஆகத்தினொடு தூதுவிட்ட பிழை ஆரிடத்து உரை செய்தருவே அயிறு கமடமங்கமீர் கிளிகள் தாமிருக்க மதுகரமெல்லாம் நிறந்திருக்க மடவல்லமுள்ள நிறையாயிருக்க உறையாமல் யார் யாகிருக்கோம் என் நெஞ்சமல்லது வஞ்சமற்ற துணையில் யாதரத்தினடு தூது விட்டபிழை ஆரிடத்து உரை செய்தார் வேர் இருக்க மடமங்கமீர் கிளிகள் தாயாமிருக்க மதுகரமெல்லாம் மட நிரையாயிருக்க உரையாமல்யார் அகிருக்கின நெஞ்சமல்லதொரு பஞ்சமற்ற துணையில் என்று அதரத்தினொடு தூதுவிட்டபுழை யாரிடத்து உரை செய்து அருவே சீரிருக்கும் மறைமுடிவு தேடறிய திருவரங்கரை வணங்கிய ஏர் இருக்கும் மறைமுடிவு தேடறிய திருவரங்கரை வணங்கிய ஏ திருத்துழாய்தரில் விரும்பிய கொடுதிரும்பிய வருதலின்றிய வாரிருக்கும் உறமார்பிலே வாரிருக்கும் முளை மலர் மடல் தை உரை மார்பிலேய பெரிய தோழிலே மயங்கி இன்புற முயங்கி என்னையும் மறந்து தன்னையும் மறந்ததைய ஏ ஆய ீமத்தை விஷ்ணுத்திரிய மனோனந்தேதவேய நந்த நந்த சுந்தை கோதய நோமே ரமியாத் முனீந்திரா மகாத்மே ஸ்ரீரங்கவாசி பூய ீ மங்களோமஸபராஜா பிராபாச்சார உபய வேதாந்தராய் குலதனமாக எழுந்தருளி இருக்கிற நாராயணஜீயர் சுவாமி என்ன மத்துமுண்டான பெரியோர்கள் என்ன ஸ்ரீ வைஷ்ணவ சிகாமணிகள் என்ன எல்லோருமாக கூடின இந்த கோஷ்டியிலே இப்பொழுது அடியனுடைய விண்ணப்பத்துக்கு விஷயமாக கொடுக்கப்பட்டு உள்ளது மணவாள மாமன்கள் வைபவம் விஷயம் அந்த விஷயத்தை யதாமதி யதாவகாசம் இங்கே விண்ணப்பம் செய்கிறேன் அடியனுக்கு பத்திரிகையில் நிர்தேசித்த அவகாசம் அஞ்சு மணியோ அஞ்சே கால் மணியோ இப்பொழுது ஏழே கால் மணி ஆயிடுச்சு அடிய உபன்யாசம் முடிய வேண்டிய தருணத்தில் உபன்யாசம் ஆரம்பிக்க வேண்டியவனாக அடியன் இருக்கிறேன் இதுதான் நம்முடைய விசிட்டாத்தேரு சம்பிரதாயத்தினுடைய உயர்ந்த நோக்கமே ஏனென்னால் எதையுமே ஆதின்னு சொல்ல முடியாது எதையுமே அந்தம்னு சொல்ல முடியாது அதுதான் விசிட்டா துயரத்தினுடைய உயிரான விற்தாந்தம் நம்முடைய சம்பிரதாயத்தின்படி எது ஆதினு சொல்றாளோ அது அந்தம் சொல்லலாம் நம்முடைய சம்பிரதாயத்தின்படி எது அந்தம்னு சொல்றாளோ அது ஆதின்னு சொல்லலாம் என்பது கீதாச்சாரியனுடைய சாரமான திருவாக்கு ஜாதசிஹி திருவோ மூர்த்தியு திருவஞ்சன்ம முருத்திய சார் இது கீதா வாக்கியம் இந்த வாக்கியத்திலே சொல்லப்படுகிற தாப்பர்யார்த்தம் என்ன என்பத சுவாமி எம்பெருமானார் இது சத்காரியவாதத்துக்கு அனுசரித்த சாரமான ஸ்லோகம் என்று வியாக்கியானித்து உள்ளார் அதை கொஞ்சம் விவரித்து சொல்லுகிறேன் இரண்டு நிமிஷத்துல சொல்லுகிறேன் ஒரு குயவன் மண் உருண்டையை எடுக்கிறான் சக்கரத்துல வைக்கிறான் அந்த சக்கரத்தை நன்னாக சுழத்துகிறான் அந்த கையாளை சில காரியங்களை செய்கிறான் மண் உருண்டையா இருந்தது அது முற்பிண்டம் அது இரண்டு கபாலமாக ஆகிறது து அது குடம் என்று பெயரோடு கூடியதாகிறது வாயும் வயிறுமான ஒரு சன்னிவேசம் அமைக்கப்பட்டது கொஞ்ச நாளைக்கெல்லாம் அந்த குடமானது உடைந்து விடுகிறது துண்டு துண்டாக போகிறது அப்புறம் உடைகிறது சூர்ணமாக போகிறது அப்புறம் உடைகிறது மண் உருண்டையாக ஆகிவிட்டது முதல்ல இருப்பது மிற்பிண்டத்துவம் அடுத்தாற்போலே கடத்துவம் அடுத்தாற்போலே சூர்ணத்துவம் அடுத்தாற் போல மிற்பிண்டம் அது பிண்டமாயிருந்தால் கபாலமாயிருந்தால் கடமாயிருந்தால் என்ன மறுபடியும் கபாலமானால் என்ன மறுபடியும் துண்டானால் என்ன மறுபடியும் சூர்ணமானால் என்ன மறுபடியும் முற்பிண்டமானால் என்ன எந்த நிலை மாறினாலும் கூட மண்ணு மண்ணுதானேன்னு விட்டார்கள் அது பிண்டத்துவாவஸ்தம் மாறினாலும் கடத்துவாவஸ்த மாறினாலும் அவஸ்தை மாறாட்டமே தவிர வஸ்துவுக்கு மாறாட்டம் உண்டா என்ன வஸ்து ஒரே வஸ்துதான் அது ஓரோரு காலானுகுணமாக ஓரோர் அவஸ்தையைத்தான் பின்னபின்னா அடையும் இதுதான் சத்காரி வாதத்துக்கு உயிரான விற்பாந்தம் முன்ன இல்லாத ஒரு வஸ்து புதுசா உண்டாரது என்ன ஒரு மதத்தினர் ஒத்துக்கொண்டார்கள் அந்த மதம்தான் வைசேஷிக மதம் வைசேஷிக மதம்னு பேர் அவன் அசத்காரி வாதத்தை செய்யக்கூடியவன் அவன் வாதத்தை வேதாந்தமே கண்டிக்கிறது அந்த வாதத்தை கண்டித்து சத்காரிய வாதத்தை ஸ்தாபனம் பண்ணுகிறான் வேதாந்த என்பது எம்பெருமானார் வேதாத் சங்கரகம் முதலான கிரந்தங்கள்ல நிர்ணயம் பண்ணி காட்டியிருக்கார் அவருடைய வாதம் அது வைசேஷிகன் சொல்லுகிறான் முன்னாடி நூல் இருந்தது அந்த நூலை முன்னும் பின்னுமாக தொகுத்தான் நெசவாளன் சுதிஷ வஸ்திரங்கிற காரியம் உண்டாயிற்று என்னான் அந்த வைசேஷிகன் முன்னாடி மண் இருந்தது சில காரியங்களை செய்கிறான் குலாலனான குழவன் புதுசா கடங்கிற காரியம் உண்டாய்த்து என்னான் வைசேஷிகன் சுவாமி எம்பெருமானார் அந்த வைசேஷிகனை கைபிடிச்சு அழைச்சு போனார் ஒரு குயவன் வீட்டுக்கு அழைச்சின்னு போனார் அந்த குயவன் மண் பாண்டத்தை செய்வத காட்டினார் அப்பொழுது எம்பெருமானார் வைசேஷிகனை பார்த்து கழ்கிறார் முன்னாடி இருந்தனும் மண்ணு தானே இப்ப குடமாயிருப்பதும் மண்ணுதானே உன்னுடைய இரண்டு கண்களாலேயும் நீ பாரு நான்களாலேயும் பாரு எட்டு கண்களாலேயும் பாரு நீ எத்தனை கண்களாலே பார்த்தாலும் நிபுண தரமாக நிரூபணம் செய்தாலும் கூட முன்னே இருக்கிற அந்த மிற்பிண்டத்தை காட்டிலும் இப்ப என்ன வாசியான வஸ்து இருக்கிறது ஆனா முன்னாடி அவஸ்தை கடத்வாவஸ்தை பின்னாடி அவஸ்தை பிண்டத் முன்னாடி அவஸ்தை பிண்டத்வாவஸ்தை பின்னாடி அவஸ்தை கடத்வாவஸ்தை முன்னேயும் பின்னேயும் அந்த அவஸ்தையில மாறாட்டமே தவிர வஸ்துவல ஏதானும் வித்தியாசம் உண்டா என்ன எவ்வளவு நாள் பார்த்தாலும் நூல் நூல் எவ்வளவு நாழி பார்த்தாலும் தங்கம் தங்கம் தான் எவ்வளவு நாளை பார்த்தாலும் இரும்பு இரும்பு தான் எவ்வளவு நாழி பார்த்தாலும் மண்ணு மண்ணுதான் அவஸ்தா பேதமே தவிர வஸ்து பேரம் கிடையாது காரியம் அதுவே காரணம் அதுவே காரண பிரம்மே காரிய பிரம்மம் வஸ்து ஒன்று என்பது விசிட்டாத்தேர சம்பிரதாயத்தினுடைய உயிரான விற்த்தாந்தம் ஆனா அதுலே முன்னவஸ்தை மாறினால் பின்னவஸ்தை அந்த முன்னவஸ்தைக்கு நாசம்தான் பின்னவஸ்தைக்கு உற்பத்தி பின்னவஸ்தைக்கு நாசந்தான் அதுக்கு பின்னவஸ்தைக்கு உற்பத்தி நாசம் என்ன அது உத்தரவஸ்தைக்கு உற்பத்தி இது நாசமா உற்பத்தியான் கேட்டார் பூர்வாவஸ்தைக்கு நாசமா உத்தரவஸ்தைக்கு உற்பத்தியா இருக்கிறபடியால் அதுவே நாசம்தான் அதுவே உற்பத்தி தான் என்னார்கள் அந்த கிரமத்தில் அடியனுடைய முடிவானதே இப்பொழுது ஆதியாக அமைந்தது நம்முடைய விசிட்டாது சம்பிரதாயத்துக்கு உயிரான விற்தாந்தமாக எம்பெருமானார் சம்பிரதாயத்தை அவலம்பித்தவர்களோல்லயா ஆக முடிவான உபன்யாசம் முடிவு சமயமே அடியனுக்கு ஆரம்ப சமயமாக அமைந்தது இது ஜாத்தி திருவோ மிருத்தோ திருவஞன்மோ மிருத்தா என்கிற வசனத்துக்கு பாங்காக அமைந்தது ஆனாலும் கூட காலையில ஆரம்பித்து இது பர்யந்தமாக கோஷ்டி கொஞ்சம் கூட கலையாமல் அத்தியுறமாக அனுபவித்து கொண்டு வரக்கூடிய ரசிக கோஷ்டிக்கு அடியேன் இடையூறாக இருந்து ரொம்ப நாள் சமப்படுத்துவேன்னு யாருன்னு நினைக்க வேண்டாம் உபன்யாசத்தை சீக்கிரமா முடிச்சு நோடுறேன் இரண்டு மணி நேரம் சொன்னாலும் ஒரு மணி நேரம் சொன்னாலும் அதுதான் ரெண்டு நாள் சொன்னாலும் அதுதான் ரெண்டு நாள் சொல்லிவிட்டு முடியலேங்கிறத விட ஒன்றரை மணி சொல்லிவிட்டு முடியலேன்னு விடுறேன் அவ்வளவுதான் அடிய முடிஞ்ச வருத்தான் தான் சீக்கிரமா முடிச்சு நடுறேன் உத்தேசம் கிடையாது ஆக எவ்வளவு சுருக்கமாக அடிய உபன்யாசத்தை முடிக்க முடியுமோ ஆனாலும் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்ல சொல்லாமல் விட்டு எவ்வளவு சொல்லக்கூடுமோ யத அவகாசம் விண்ணப்பித்து அடிய உபன்யாசத்தை பிறகு முடித்துக் உபன்யாசத்துக்கு விஷயம் மணவாள மாமன்கள் வைபவம் சத்து முன்னாடி நம்முடைய புத்தூர் அட்வகேட் சுவாமி பரத்வத்த நிர்ணயம் என்ன ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம் என்பதை வேதங்களைக் கொண்டும் வேதாந்தங்களைக் கொண்டும் இதிகாசங்களை கொண்டும் புராணங்களைக் அருள் செயல்களைக் எல்லா பிரமாணங்களாலே சித்தாந்திடமானது என்னவென்னால் நாராயண பரத்வம் என்பது அற்புதமாக அந்த சுவாமி அது பரதத்துவம் என்பது உண்மையான விஷயம்தான் அது மேலான தத்துவம் என்பது உண்மையான விஷயம் அதுக்கும் மேலான ஒரு தத்துவம் உண்டு என்பதுதான் அடியன் உபன்யாசத்துக்கு விஷயமாக கொடுத்திருக்கான் அதத்தான் இப்பொழுது அடியன் விண்ணப்பிக்க வேண்டிய விஷயம் அந்த சுவாமி பரதத்துவமாக சித்தாந்தப்படுத்தினான் நாராயணனான பெரிய வெறுவாளை அடியன் அதுக்கும் மேல ஒரு பரத்தத்துவமான பெரிய ஜீயரை பத்தி விண்ணப்பிக்க வேண்டிய பாக்கியம் அடியனு கிடைத்திருக்கிறது அவருடைய வைபவம் பெரிய பெருமாள் வைபவம் அடியன் பெரிய ஜீயர் வைபவம் பெரிய பெருமாள் பெரிய ஜீயர் உசர்ந்தவரான்னு ஜீயர் சுவாமி தான் ஆகையாலே பெரிய பெரிய ஜீயர் தான் உயர்ந்தவர் என்பது நம்முடைய சம்பிரதாயத்தினுடைய நிர்தாரணம் அதை எவ்வளவு தூரம் நாம் அனுபவிக்க முடியுமோ அதை யதாவகாசம் விண்ணப்பம் செய்கிறேன் நம்முடைய சம்பிரதாயத்திலே இது முக்கியமான விற்பாந்தம் இது தத்துவானாது மோக்ஷலாபகா அஜ்ஞானாத் சம்சாரஹா இது எல்லாரும் உத்தரக்கான் தத்துவிஷேகமான யதார்த்த ஜானம் ஏற்படுமே ஆனால் அவன் பரம்பரையா மோக்ஷாம் பெற்று பேரின்ப வாழ்வு அடைவன் அந்த தத்துவிஷேகமான யதார்த்த ஜானம் இல்லைன்னா அவன் சம்சார மண்டலத்துல கிடந்து உடல வேண்டியது இது எல்லாரும் உத்தரணிருக்கான் அவள்வாழ் சம்பிரதாயப்படி தத்துவம் என்பது இருந்தாலும் கூட தத்துவ லாபம் என்பதை அநேகமா எல்லா சித்தாந்திகளுமே அங்கீகரித்து உள்ளார்கள் சம்பிரதாயத்தின்படி தத்துவ ஞானம் என்பது அது எப்படிப்பட்டது அது எதனாலே விளையக்கூடியது எப்படி விளையக்கூடியது அதை கொஞ்சம் விவரித்துள்ளார்கள் நம்முடைய ஒருவர்கள் அதை கொஞ்சம் வியக்தொல்லுகள் மணவாள மாமனிகள் ஸ்ரீவஜனபூகண வியாக்கியான ஆரம்ப பிரகரணத்திலே அறிந்தே உஜ்ஜீவிக்க வேண்டுகையாலும் அறிந்தே உஜ்ஜீவிக்க வேண்டுகையாலும் எழுதி அருள்கிறார் அதாவது ஹிதத்தையும் புருஷார்த்தத்தையும் ஓரோர் ஜீவாத்மாவும் அறிந்தே உஜ்ஜீவிக்க வேண்டுகையாலும் என்ன அவருடைய வியாக்கியான பங்கி அறிந்து என்று சொல்லாமல் அறிந்தே என்கிறார் மடவாள மாமன்கள் அந்த அறிந்தே என்கிற ஏக்காரத்தாலே நாம் என்ன தெரிந்து கொள்ளலாம் என்ன அறிவு இருந்தால் தான் உஜ்ஜீவனம் அறிவு இல்லை என்ன உஜ்ஜீவனம் கிடையாது என்பது தெரிகிறது அந்த அறிந்தேங்கிற ஏக்காரத்தை சேர்த்த வியாக்கியான பங்கியாலே அவ்விடத்தில் நம்முடைய பூர்வர்கள்லாம் அத்தமாக சில நிர்வாகங்களை செய்திருக்கா ஒரு நிர்வாகம் உண்டு இரண்டு நிர்வாகம் உண்டு மூன்று நிர்வாகம் உண்டு அந்த அர்த்தங்களை முதல்ல தெரிவிக்கிறேன் நம்முடைய சம்பிரதாயத்திலே யாருக்கு மோட்சம் என்னால் எவனுக்கு ஞான பஞ்சகம் உண்டோ அதாவது அர்த்த பஞ்சக ஞானம் உண்டோ அவனுக்கு மோக்ஷம் அப்படி அர்த்தவஞ்சகம் ஏகதேசம் கூட இல்லாதவனாயிருந்தாலும் அர்த்தவஞ்சகம் உடையவனுடைய சம்பந்தம் இருக்குமானால் அபிமானம் இருக்குமானால் அவன் அபிமானத்தில் இவன் ஒதுங்கி இருப்பனானால் அதுவே காரணமாக இவனுக்கு மோக்ஷராஜ்யம் உண்டு என்று சம்பிரதாயத்தில் அங்கீகரிச்சிருக்கான் வனுக்கு ஞானண்டோ அவனுக்கும் மோக்ஷம் எவனுக்கு ஜானம் இல்லையோ ஆனா ஞானவனுடைய அபிமானம் உண்டானதோ அவனுக்கும் மோட்சராஜ்யம் உண்டு என்ன சாஸ்திரத்தனுடைய முறை இது பசுர் மனுஷ பக்ஷீவா வைஷ்ணவ சம்சயாக தேனைவ தேசியந்தி தத்ஷ்ணோஹோ பரமம் பதம் இது ஒரு வச்சனம் இந்த வச்சனத்தில் என்ன சொல்லிருக்கு பசு மனுஷா பக்ஷீவா பசுவா இருந்தாலும் சரி மனுஷனா இருந்தாலும் சரி பக்ஷியா இருந்தாலும் சரி மூணு எடுத்திருக்கு நம்முடைய பெரியவர்கள் வியாக்கியான கர்த்தாக்கள் ஆச்சரியமா சொல்லிருக்கா முதல்ல எடுத்தது மூணாவது பட்சி எடுத்தது நடுவில் மனுஷன் மனுஷனுக்கு சாஸ்திராபியாசம் பண்ணுவதற்கு யோக உண்டு இந்த பசுக்கோ இந்த பட்சிக்கோ சாஸ்திரம் படிப்பதற்கு யோகியதையே கிடையாது சாஸ்திரம் படிப்பதற்கு யோகியதை இல்லாத பசுபக்ஷிகளுக்கு நடுவிலே சாஸ்திரம் படிக்க யோகிய படைச்ச மனுஷனையும் சேர்த்திருக்கின்றம் அதில் ஏன்னு அர்த்தம் என்னன்னார் சாஸ்திரம் படிக்கிற யோகியதை இருக்கவுமா சாஸ்திரம் படிக்கிற யோகியதை இல்லாமல் போகமா ஒரு பரமஸ்ரீ வைஷ்ணவனான பாகவதோத்தவனுடைய அபிமானத்திலே நாம் ஒதுங்குவோமானால் அதுவே காரணமாக நமக்கும் கூட பேருந்த வாழ்ச்சி பெற்றுவிடலாம் என்பதுதான் இவ்வாக்கியத்திலே பரமார்த்தமா சொல்லப்படுறது இந்த காலத்திலே பித்திருக்கலாம் அவள் பித்ர்லோகத்தில இருக்கா அந்த பித்திருக்களுடைய கோஷ்டியிலே சந்ததியிலே ஸ்ரீவைஷ்ணவனாய் பாகவதனாய் ஞானியாய் ஆஸ்திகி சிகாமணியாய் பறக்கல்ல நாஸ்திகனாவே பிறந்திருக்கான் கடைசியில ஒரு கால விசேஷத்திலே ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ அக்ரேசரனாக ஒரு குழந்தை பிறந்து உடனே இந்த பிதிர்லோகத்தில் இருக்கிறவள் என்ன பண்றாளா ஆஸ்போடய்தி பிதராக பிரருத்தியந்தி பிதாமகா வைஷ்ணவோன குலே ஜாதக சர நம்முடைய குலத்திலே ஒரு ஸ்ரீவைஷ்ண சந்தானமாய் இவன் ஒருவன் பிறந்தானே இவனுடைய சம்பந்தத்தாலே முற்பட்டவர்களுக்கெல்லாம் வாழ்ச்சி இவனுடைய சம்பந்தத்தாலே பிற்பட்டவர்களுக்கெல்லாம் வாழ்ச்சி பனைமரம் இருக்கிறது ஆலமரம் இருக்கிறது பனைமரத்தினுடைய நிழலானது இந்த பனமரத்தின் தலையெல்லாம் விழுமையை தவிர மற்ற ஒதுங்க முடியாது ஆலமரத்தனுடைய நிழலோ சதுரங்க சைன்யத்தோடு சக்கரவர்த்தியான தங்கும்படியான நிழல் கொடுக்கும் அது போல எம்பெருமான் நம்பெருமாள் பெரிய பெருமாள் அருள் அருளானது பெற்றாரே அது பனை நிழல் போலே அல்ல ஆழ நிழல் போலே அவர் நிரூபிக்கிறார் கேசவந்தவர் எமர் கீழ் மேல் எமர் ஏழு கிரப்பம் மாஷது நிரூபத்து நம்முட வாழ்வு வாய்க்கின்றவா எமர் கீழ் மேல் எமர் ஏழு பிறப்பும் எனக்கு முன்னாடி ஏழு எனக்கு பின்னாடி ஏழு என்னோடு ஏழு ஆக மூவத்தி ஒன்னு இல்லாடி பத்து எனக்கு பின்னாடி பத்து நான் ஒண்ணு தச பூர்வான் நான் ஒண்ணு இருபத்தோரு ஆக இருபத்தோரு தலைமுறை நாங்கள் வாழ்ச்சி வெத்தோம் எம்பெருமானுடைய பரமானுகிரகமானது எங்கள் போல்வாருக்கு ஆலமரல் போலே பலித்தது என்கிறார் சுவாமி நம்மாழ்வார் அப்படிவிட ஸ்ரீ வைஷ்ணவனாக ஒருவன் பிறப்பனானால் அவன் அபிமானத்தாலே முற்பட்டவர்களுக்கும் வாழ்ச்சியாம் பிற்பட்டவர்களுக்கும் வாழ்ச்சியாம் அந்த ஸ்ரீ வைஷ்ணவ சந்தானத்தாலே எல்லோருக்குமே வாழ்ச்சி என்னால் அவ என்ன தெரிகிறது நமக்கு ஞானம் போனாலும் நமக்கு அனுஷ்டானம் போனாலும் நமக்கு யோக்கியதை இல்லாமல் போனாலும் பூர்த்தி படைத்த பாகவதோத்தவனுடைய அபிமானத்திலே நாம் ஒதுங்கி கிடப்போம் ஆனால் அவனுடைய ஜான அனுஷ்டானத்தை பத்தியே நம் போல்வாருக்கும் எம்பெருமான் பரமானுகிரகத்தை பொழிவன் என்பதுதான் நம்முடைய சம்பிரதாயத்தில் நிர்ணயிக்கப்பட்ட சாரார்த்தவன் திருப்பாவன் நடக்கிறது பட்டருடைய காலக்ஷேப கோஷ்டி திருப்பாவின் முடி போற சருணம் சாத்துவராக போறது அன்னை கோஷ்டியாருக்கு நியமனம் செய்தார் ஸ்ரீ பராசர பட்டர் விடுவோரே அத்தியந்தம் விடியற் காலத்தில் எழுந்திருந்து நித்யப்படி பகவத் சன்னிதானத்திலே ஆண்டாளருள் செய்த முப்பது பாசுரங்களை எல்லோரும் விண்ணப்பிக்க வேண்டும் என்ன நியமித்தார் பட்டர் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி திருவரங்க பெருநகரத்தில் கோஷ்டி லோத்தர் எழுந்திருந்து பாசுரம் எங்களால பகவத் சன்னிதானத்துல விண்ணப்பிக்க முடியாது எங்களுக்கு அவ்வளவு அவகாசம் கிடையாதுன்னு உடனே நிரூபித்தார் பட்டர் சித்தஞ்சிறு காலை வந்துன்ன சேவித்து ஒரு பாட்டு அந்த ஒரு பாட்டையாவது விண்ணப்பிப்பது என்ன அவன் கேட்டானா என்ன பண்றது முப்பது பாசுரத்தையோ ஒரு பாசுரத்தையோ விண்ணப்பிக்க மாட்டாமல் நமக்கு பல காரியங்கள்லாம் வந்து சேருகிறபடியால் நாமெல்லாம் இப்படி இருக்க போறோம் அன்னைக்கே தெரிஞ்சு பட்டரை கேட்டார் அதுக்கு அவர் சொன்னாராம் முப்பது விண்ணப்பிக்க வேண்டும் முடியாமல் போனால் சித்தஞ்சிரு காலை ஒரு பாட்டாவது விண்ணப்பிப்பது அதுவும் முடியாமல் போனால் இப்படி ஒன்று நடந்த காலக்ஷேமதிய நினைச்சுகிறது ஆக கோதை தமிழ் ஐந்து அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு கோதை தமிழ் ஐந்து அரியாத மானிடர் கோதை தமிழ் ஐந்து முப்பது இந்த முப்பது பாட்டை யாருக்கு தெரியலையோ அவன் பூமிக்கு பாரம் உத்தரவியாக்கியாரம் கோடை தமிழ் ஐ ஐந்து முப்பது அந்த முப்பது பாட்டு யாருக்கு தெரியலையோ அந்த அரியாறு மானுடர் அவரை வையம் சுமப்பதும் வம்புன்னு ஒத்தர் வியாக்கியாரம் இன்னொரு பெரியவர் ரொம்ப சாரமா வியாக்கியாரம் பண்ணார் ஒரு பாட்டு தெரிய வேண்டாம் முப்பது பாட்டும் தெரிய வேண்டாம் ஒரு அடியும் தெரிய வேண்டாம் திருவாடிப்பூரத்திலே பெரியாழ்வார் பெத்தெடுத்த பெண் பிள்ளையாக ஆண்டாள் பிறந்து ஒரு முப்பது பாடியிருக்கான் அவர் தெரிஞ்சுக்கிட்டோம் அது கூட தெரியல என்ன அவர்கள்லாம் வையம் சுமப்பதும் வம்பு என்று பெரியவர் யாக்கியானம் பண்ணி அந்த அல்பசம்பந்தமாவது ஏற்பட வேண்டாமோ ஆக அந்த அல்பீபாவத்தோடு கூடிய சம்பந்தமாவது இருக்குமானால் அதுலேருந்து என்ன தாற்பயார்த்தம் அதை நிரூபிக்கிறார் பட்டம் கோபிமார்கள் அனுஷ்டித்தார்கள் அவர்களுக்கு கிருஷ்ண நான் அனுகரித்தேன் கோபிமார் பாவனையோடு கூட எனக்கு கிருஷ்ண அனுகிரகம் ஆனா நீங்களெல்லாம் கோபிமார்களை போல அனுஷ்டித்தாரும் அல்லீர் என்ன போல அனுகரித்தாரும் ஆனா என் பாசுரத்தை அபியாசம் பண்றவா செங்கன் திருமுகத்தை செல்வ திருமாரால் எங்கும் திருவருள் கத்தி இன்புறக்கூடிய பாகியம் கிடைக்கும் என்ன நமக்கும் பேரின்ப வாழ்க்கை உண்டு சொல்லி முடிச்சுவிட்டால் ஆண்டாள் ஒருத்தருக்கு சந்தேகம் கோபிமார்களுக்கு சிறந்த ஜான்தி வைராக்கியம் உண்டு ஆண்டாளுக்கு சிறந்த ஜான பக்தி வைராக்கியம் உண்டு நம்ம ஞானமும் கிடையாது பக்தியும் இது நம்முடைய நிலை ஆனா ஒருத்தர் சொன்னார் எனக்கும் ஞானம் உண்டு எனக்கும் பக்தி உண்டு எனக்கும் வைராக்கியம் உண்டு எந்த ஜானம் மைக்க பத்தினம் நமக்கு உண்டு எந்த பக்தி அபிவித விஷயத்தில் அந்தரங்க பக்தி என வைராக்கியம் பகவத் பாகவத் ஆச்சாரிய விஷயத்துல பரிபூர்ண வைராக்கியம் நமக்கும் வைராக்கியம் உண்டு பகவத் விஷயத்துல வைராக்கியம் பாகவத விஷயத்துல வைராக்கியம் ஆச்சார்திய விஷயத்துல வைராக்கியம் நமக்கு மைக்க பத்தின அறிவு நமக்கு வேண்டிய விஷயத்துல பக்தி ஆக நாமம் ஞான பக்தி வைராக்கியம் உள்ளம் படைத்தவர்கள் தான் ஆனா சாம்பிரதாயிகமாய் ஞானம் என்னால் தத்துவத்திரே விஷயகம் வைராக்கியம் என்னால் சேத்தனா சேதன விஷயகம் பக்தி என்னால் மாத்திர விஷயகம் என்று மணவாள மாமனிகள் தம்முடைய சீவஜனபூகண வியாக்கியான ஞானத்துக்கு மூன்றும் விஷயம் என்னும் பக்திக்கு ஒன்றே விஷயம் என்னும் வைராக்கியத்துக்கு இரண்டு விஷயம் என்னும் அப்படி நிரூபிக்கிறார் அந்த ஞான பக்தி வைராக்கிய பூர்த்தி கோபிமார்களுக்கு சொல்லலாம் ஆண்டாளுக்கு சொல்லலாம் அதில் ஏகதேசம் கூட இல்லாத நம்போல்வாருக்கும் பேரின்ப வாழ்வு கிடைக்குமா என்று பற்ற ஒருவர் கேட்டார் அவருடனே சமாதானம் சொன்ன நற்கு இறங்கு தோல் கண்ணுக்கு இறங்குமா போலே உயிருள்ள கண்ணு குட்டிக்கு தான் பசுமாடு பாலச்சுரக்கிறது உயிருள்ள தோல் கண்ணுக்கு தான் பசுமாடு பாலச்சுரது நாமெல்லாம் தோல் கண்ணு கண்ணன் பாலச்சொர பண்ணிட்டார் பட்டன் உடனே அவங்க வந்தது சுவாமின்னு நம்ம காலத்துல தோல் கண்ணு உண்டு ஆண்டாள் காலத்திலையும் தோல் கண்ணா கோபிமார்கள் காலத்திலையும் தோல் கண்ணா இல்லையா பட்டருடைய காலத்துல பால் கிடைக்காக அந்த காலத்துல தோல் கண்ணை அதுக்காக பசுமாடு கண்ணுக்குட்டி இழந்து துடிக்கிறதே அதனுடைய துடிப்பு மாறுவதற்காக தங்கள் கருணை உள்ளத்தாலே அந்த தோல் கண்ணை இவா சேர்த்து வச்சிருக்க அது கண்ணுகு போலே உயிருள்ள கண்ணுக்குட்டி ஆறு ஆண்டாலும் கோபி மாறும் உயிரில்லாத தோல் நம்போல்வார் நமக்கும் பரமானுகிரகம் கிடைக்கும் ஆனா என்ன அந்த தோலா இருக்கணும் அந்த தோலா இருக்கணும் அந்த தோலா இருக்கணும் எந்த தோல் ஆண்டாள் திருப்பாவை தான் நம்போல் வாருக்கு அந்த திருப்பாவை நினைச்சுமார்களாகவே நினைச்சா இப்படிப்பட்ட சம்பந்தத்தாலே பகவான் பேருங்க வாழ்த்து அளிக்கிறான் என்னென்ன பக்தியா நமக்கு என்ன வைராக்கியமா அறிந்தே உஜ்ஜீவிக்க வேண்டுகையாலும் சில பேருக்கு அறிவு இல்லாமல் போனாலும் கூட உஜ்ஜீவனம் கிடைக்க ஒரு பெரிய இருக்கிற கேத்திரத்துக்கு நீர் அச்சாமல் போனாலும் நிலம் இருக்கிறபடியாலே அது தீர்த்தபூர்ணமான அதுபோல பாகவதோத்தமனுடைய பக்கத்துல எப்போதுமே நாம் இருப்போம் ஆனால் அவனுடைய வைராக்கியம் போனாலும் கூட பரோபர சாம்ராஜ்யம் ஆயிரக்கால மண்டபத்துக்குள்ளே நுழையிற காலத்தில் எம்பெருமான் நம்மை பிரம்மாலங்காரத்தாலே அலங்கரிக்கிறான் ஞானபக்தி வைராக்கியத்தாலே நம்ம பரிபூர்ணமாக அலங்கரித்துத்தான் அவன் நம்ம அங்கீகரிப்பான் லோகானுபவ கல்யாணம் உண்டு இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்பட்ட கல்யாணம் இது விவாகம் அது ஆத்ம விவாகம் சம்பிரதாயம் கூறுகிறது இந்த லோகத்திலே கொஞ்ச நாளைக்கு இருந்துவிட்டு பரோமர சாம்ராஜ்யத்தை முக்தபுருஷன் அடைகிறானே அதுதான் புக்ககத்துக்கு பெண் பிள்ளை நடந்து செல்லுகிறா போலே கொஞ்ச நாளைக்கு பிறந்தகத்துல இருக்கணும் அப்புறம் தான் புக்கஹத்துக்கு போறதுன்னு அனுபவம் போகலாம் ஆனா அன்றைய காலத்திலே கொஞ்ச நாளைக்கு பிறந்த வந்த காலத்திலே புக்கஹத்தை அடையரா போல என்னைக்கு ஆச்சாரிய சம்பந்தத்தாலே பரமாத்ம சம்பந்த நமக்கு அன்னி கல்யாணம் ஆனா கொஞ்ச நாளைக்கு இந்த லோகத்துல உயிருள்ள வரியன் தான் இது பிறந்தகத்திலே இருக்கிறா போலே கொஞ்ச நாள் கழித்து நம்முடைய பிராணவியோகம் அடைந்த காலத்தில் பரோபர சாம்ராஜ்யத்தை அடைய போகிறோமே அது புக்ககஞ்செல்லுகிறா போலே புக்ககத்துக்கு வந்து சேர்ந்தவாறு பெண் மணவாளன் வஸ்திரத்தாலே அலங்கரித்து எப்படி ஆலிங்கனம் பண்ணுகிறானோ அதே போல பரவாசுரேவனான அழகிய மணவாளன் கூட புக்ககத்த அடையக்கூடிய பெண் பிள்ளையான நம்போல்வாரை ஞானத்தாலே பக்தியாலே வைராக்கியத்தாலே விசேஷமாக அலங்கரித்து பரத அக்ரூர மாறுதிகளை பரிசங்கித்த மணிமிகு மார்பிலே குருமாமணியாய் அணையும் வஸ்துவான நம்போல்வாரையும் ஆலிங்கனம் பண்ணி கொள்ளுகிறான் ஆக பரோபரத்திலே நமக்கு பேரின்பு வாழ்ச்சிக்கு அனுகுணமாய் ஞானபூர்த்தி கிடைக்குமாகையால் ஞானானுகுணமாகவே உஜ்ஜீவனம் என்பதை அங்கே வைத்துக் கொள்ளலாம் இது இரண்டாவது வியாக்கியானம் மூணாவது வியாக்கியான நமக்கு ஜான்தி வைராக்கியம் இல்லாமல் போனாலாம் நாம் எந்த பாகவதோத்தவனுடைய அபிமானத்திலே ஒதுங்கினோமோ அந்த பாகவதோத்தவனுக்கு வைராக்கியம் இருக்கிறபடியா அரப்பார்த்தை என்பதுமான் மோக்ராஜ்யம் கொடுக்கிறான் என்பதை நம்முடைய ஸ்ரீவைஷ்டவ சம்பிரதாயத்தில் எல்லா அதிகாரிகளுமே ஏககண்டமாய் ஒருமிடறி செய்து தாங்கள் அனுபவித்துள்ளார்கள் இவ்வர்த்தத்தை அப்படிப்பட்ட பாகவதோத்தமனுடைய அபிமானம்தான் நம்போல்வாருக்கு சிறந்த பேரின்ப வாழ்க்கை உறுதுணையா இருப்பது என்பதை ஒருவாறு நாம் புரிந்து கொள்ளலாம் மனவாள மாமலிகள் சம்பந்தமே நம்போல்வாருக்கு வாழ்ச்சிக்கு அனுகுணமான விஷயம் என்பதை இனி விளக்கமாக இப்பொழுது விண்ணப்பம் வண்ணுக இந்த ஜானம் அது உண்டானால்தான் மோட்சம் அந்த ஞானம் உண்டாவதற்கு இப்படி ஒரு பிரமாணம் கொடுத்திருக்கானும் பெறுவான் இப்படி ஒரு பிரமாணம் கொடுத்திருக்கானும் பெறுவான் ஒருவன் ஒரே இருட்டா இருக்கு நல்லது தெரியல கெட்டது தெரியல எது தியம் எது உபாதேயம் எதை கொள்ளுவது எதை தள்ளுவது இந்த விவேகம் இல்லாமல் துடிக்கிறான் ஒருவன் அவன் இருட்டு அந்த இருட்டு அகல நல்லது தீயது விவேகித்த காருணிகனான ஒருவன் உயர்ந்த விளக்கு கொடுக்கிறானே உதாரன் அதே போல பெருமான் காரணிகனான சர்வேஸ்வரன் இந்த ஜீவாத்மாக்களான அறிவில்லாத மனுஷர்கள் இவர்கள் நல்லதும் தீயதும் விவேகிக்கைக்காக மறையாய் விரிந்தா விளக்கில் கொளுத்தினா பிரதீபான கலகளை நீர்மையினால் அருள் செய்தான் காரணிகனான சர்வேஸ்வரன் ஆனால் இந்த விளக்கு கொடுக்கிறவன் நல்லெண்ணத்தோடு கொடுக்கறான் அதை வச்சு நல்லது கட்டு தெரிஞ்சுக்கிறவாலும் இருக்கா நல்லத பத்தி கட்டுறதை விடுறவாலும் இருக்கா அது விட்டில் பூச்சின்னு ஒரு பூச்சி இருக்கு அது வந்து விளக்கில் விழுந்து உயரம் ஆய்த்து கொள்ளவும் கொள்ளுகிறது ஆனா விட்டில் பூச்சி உயரமாய்த்து கொள்வதற்காக விளக்கேத்தி வைக்கல நல்லது கட்டு தெரியத்துக்காகத்தான் விளக்கேத்தி வைக்கிறா அதுபோல ஆஸ்திகர்களான பெரியோர்கள் இந்த உத்தோமான மூலப்பிரமாணத்தை கொண்டு சரச விவேகத்தை அடைந்து சத்தான விஷயத்தை கொண்டு எத்தான விஷயத்த தியாகம் பண்ணக்கூடிய அதிகாரிகளாய் பெரியோர்கள்லாம் பல பேர் இருக்கா ஆனா சில நீச்சர்கள் அபார்த்த பரிகல்பனம் பண்ணி சித்தாந்தத்தை அழித்து தாங்களும் கெட்டு பிறருக்கும் கெடுதி உண்டாக்கும் தன்மையாக பல பேர் அமைந்துள்ளார்கள் இவர்களுக்காக சாஸ்திரம் அமையவில்லை அந்த சாஸ்திரமானது நல்லதும் தீயதும் அறிவதற்காக பெரியோரான எம்பெருமானாலே கொடுக்கப்பட்ட சிறந்த சாஸ்திரமா